எல்லாம் செயல் கூடும் பலத்தே எல்லாம் வல்லாந்தனை ஏத்தே அரகர நம பார்வதிபதையே அரகர மகா தேவம் கோபிகாரமண கோவிந்தா கோவிந்த வெற்றி வேல்முருகனுக்கு அரோகர அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் வல்ல அகில உலக நாயகன் விநாயக பெருமானுடைய தனிப்பெரும் கருணையினாலே மகாபாரதம் ராஜசூய யாகம் என்ற தலைப்பிலே பேசுவதற்கு மேற்கொள்ளுகிறோம் சுபத்தரை திருக்கல்யாணம் செய்து அர்ஜுன பெருமாள் இந்திரபரசம் சேர்ந்து நலமோடு வளமோடு வாழ்கிறார் சுபத்தரை மனைவியிற்றிலே அர்ஜுனன் அம்சமாக ஒரு அழகான ஆண் குழந்தை உருவாகிறான் அந்த குழந்தை நிறைமாத கர்ப்பமாயிருக்கிற காலத்திலே தினந்தோறும் போரை பற்றி அர்ஜுனிடத்திலே சுபத்தரை சந்தேகங்கள் நிறைய கேட்பாள் ஒரு நாள் போர்க்களத்திலே சர்க்கரவீகம் வகுப்பது எப்படி சர்க்கரவீகம் உடைப்பது எப்படி கொன்றை மாலை போடுவது எப்படி கொன்றை மாலை எடுப்பது எப்படி என்று காட்டாள் அதற்கு அர்ஜுனர் விளக்கம் சொல்லுகிறார் அர்ஜுனர் மடிமேலே சுபத்தரை தலை வைத்து படுத்துக்கொண்டு கேட்டு கேட்டு சுபத்தரை உறங்கிவிட்டார்கள் என்று ஊங்கொட்டி கேட்கிறது அந்த போர் பயிற்சியினை உள்ளே இருக்கிற குழந்தை கேட்பானால் பாரத சண்டையிலே தான் கட்டங்கள் நடைபெறாது என்று எண்ணிய இறைவன் கிருஷ்ணர் சுபத்திரத்தில எந்த அர்ஜுனனை பிரிப்பதற்காக வந்து அர்ஜுனா அவசரமா வெளியில போன ஆடான்னார் கிருஷ்ணா சுபத்திரை சந்தேகம் காட்டா சொல்லுகினுகிறேன் சுபத்திர தூங்கி வெகு நேரம் ஆச்சரா அப்படியா சுபத்திரை சுபத்திரை பதிலே இல்லை இப்ப யார் ஊம்கொட்டி காட்டுதுன்னு அர்ஜுனனையே புரியல இந்த திருவிளையாடலை இறைவன் நடத்தவில்லையானால் பதிமூன்றாம் நாள் போர்க்கள முடிவு வேறு மாதிரியாக அமைந்திருக்கும் பின்னால் வருகிறதை முன்னமே அறிந்த இறைவன் இந்த நாடகத்தை ஆடினார் அர்ஜுனர் எழுந்து வந்துட்டார் எழுந்து வந்து இரண்டு பேருமாக வெளியிலே சென்று விடுகிறார்கள் கொஞ்ச காலம் கழிந்து அந்த அம்மையார் மனைவியிற்றிலே ஐந்து வீமன் பலமுடைய ஒரு பிள்ளை பிறக்கிறான் அபிமன்னன் என்று பேர் வைக்கிறார்கள் பாஞ்சாலி மனைவியிற்றிலே பாண்டவர் அம்சங்களை தாங்கி இளம்பஞ்ச பாண்டவர் என்று ஐந்து ஆண் மக்கள் இந்த ஆறு குழந்தைகளும் முருகப்பெருமானை போலே ஓடி ஆடி தவிழ்ந்து விளையாடி மகிழ்கிறார்கள் அரண்மனையில் கோடை காலத்தை கழிப்பதற்காக இறைவன் குடும்பமும் பாண்டவர் குடும்பமும் வெப்பம் நுழையாத காட்டிலே அடர்ந்த இலைகளை தழைகளை உடைய காட்டிலே இரண்டு மாச காலம் தங்கியிருக்கிறார்கள் பகலெல்லாம் ஆற்றிலேயே நீராடுவது ஒருவரோடு ஒருவர் தண்ணீர் அடித்து கொண்டு விளையாடுவதுமாக ஒரு நாள் நீராடி எல்லாரும் கரை மேலே ஏறிட்டாங்க பகவான் கரையை ராமனிக்கிறார் மாமா ஏறுங்கன்னு வீமஜனு கை கொடுக்கிறார் சுவாமியினுடைய இடுப்பிலே இருந்த ஆடை அடித்து கொண்டு போயிட்டுதான் திருத்தத்தில் ஆண்டவனாயிற்றே தெரியாதா என்று கேள்வி தோன்றும் கோபி பெண்கள் மானத்தை இறைவன் வாங்கின காரணத்தினாலே அதுல ஆயிரம் நியாயங்கள் இருந்தாலும் ஒரு பெண்ணில் மனம் நொந்திருக்கும் தவறு செய்தவர்கள் யாரா இருந்தாலும் தண்டனை உண்டு என்பதற்காக இறைவன் இந்த திருவிளையாடலை நடத்துகிறார் அந்த கோபி பெண்கள் மானத்தை சுவாமி வாங்கினார் இங்கு சுவாமி மானமே போடுறது இந்த நிகழ்ச்சி சத்தியபாமாவும் ருக்மணி தேவியின் தெரிகிறது ஆனா தான் கட்டியிருக்கிற சேலைகள் எல்லாம் இருபதாயிரம் இருபத்தைந்தாயிரம் தாங்கக்கூடிய தங்க தகடு போலே முடமுடன் விலை உயர்ந்த சேலைகள் கிழிக்க மனம் அல்ல பாஞ்சாலி பட்டத்து மகாராணி அதைவிட விலை அதிகமுடைய சேலை கட்டியிருக்கிறார்கள் இடுப்புல சுத்துற அளவுக்கு தன்னுடைய பட்டாடை கிழித்து அண்ணா உடித்துக் கொண்டு கரையேறுங்கள் என்று சமயோஜிதமாக உதவி செய்தார்கள் கரையேறிய கண்ணபரான் பாஞ்சாலி சொன்னார் அம்மா சமயமறிந்து கிழிக்காமலேயே உதவி செய்தாய் இந்த ஆடையிலே எத்தனை இழைகள் உண்டோ அத்தனை கோடி சேலைகள் உனக்கு எடுத்து தருகிறேன் அண்ணா எனக்கு அவ்வளவு சேலைகளா ஒரு பெண்ணுக்கு எதற்கண்ணா அவ்வளவு சேலைகள் அம்மா இப்பொழுது அப்படி தான் சொல்லுவே என்னால காலத்தில் தேவைப்படும் அப்பொழுது நான் உனக்கு உதவி செய்கிறேன் என்று இறைவன் திருவாயு மலந்தருளினார் அத்தனை பேர் நீராடி அரண்மனை வருகிறார்கள் அர்ஜுனரும் கிருஷ்ணரும் தனியே செல்கிற ஒரு இடத்திலே ஒரு அந்தனர் பிராமணர் வந்து ஐயா எனக்கு மிக மிக பசியாயிருக்கிறது என்று அழுகிறார் பசித்தோர் முகத்தை பாராதிருந்தேனோ பசித்தவர் முகத்தை பார்த்தால் நம்மளால் ஆன உதவியை செய்ய வேண்டும் அது அடுத்த தலைமுறையிலேயே நமக்கு உதவும் அப்படிப்பட்ட உதவி அன்னதான உதவி அந்தனர் பசியென்று காட்டாரே என்று அர்ஜுனன் வாக்கு கொடுக்கிறார் ஐயா நீ விரும்பின உணவை நான் போடுகிறேன் அர்ஜுனர் வாகிசனுடனே அந்தனன் வடிவம் மாற்றிக்கொண்டு அக்னி தேவன் சொந்த வடிவத்தை காற்றார் அக்னி தேவா நீங்களா ஆமா ஏன் பொய்த் வந்தீர்கள் காரணம் உண்டு உங்கள் பரம்பரையிலே சந்திர வம்சத்திலே வந்த செவ்வருணன் என்ற உங்கள் பாட்டன் பன்னெண்டு ஆண்டுகள் ஒரு முறை இடைவிடாது யாகங்கேயது யானை தும்பிக்கை அளவு நெய்யை ஊற்றினபடியே இருந்தார் இரவும் பகலுமாக அப்பொழுது மந்தந்தட்டின் உடல் நலம் கட்டிட்டது பல மருத்துவர்கள் பார்த்து சரியாகல பிரம்ம கட்ட ஆலோசனை கட்டேன் பூலோகத்திலே காண்ட வனம் என்று ஒரு இடம் உண்டு அங்கே நிறைய மூலிகைகள் உண்டு எரித்து சாப்பிட்டால் வியாதி தீரும் என்றார் நான் இருக்கிற பொழுதெல்லாம் உங்கள் தகப்பனார் தெய்வியந்தர் கொடுத்து மழை கொடுத்து தடுக்கிறார் இந்த காண்ட வனத்தை எரித்து சாப்பிடுவதற்கு இந்திரனே வந்தாலும் நீ உதவி செய்து என் பசியாற்ற வேண்டும் நோய் போக்க வேண்டும் அதெல்லாம் சரி திடீர் என்று வந்த இடத்திலே செல்லுகிறாயே என்னிடத்தில் எதுவும் ஆயுதம் இல்லையே என்றார் அர்ஜுனர் நான் தருகிறேன் ஆயுதங்கள் என்று அழிக்க முடியாத தேர் ஒடிக்க முடியாத வில் அறுக்க முடியாத நான் கேளுடைய ஆயுதங்களை எல்லாம் கொடுக்கிறார் அப்பதான் காண்டிபம் என்ற வில்ல கொடுக்கிறார் அந்த வில்லுக்கு காண்டிபம் பேர் அதனாலே தான் அர்ஜுனனுக்கு காண்டிபண்ணியே பேர் வந்தது அது அக்னி தேவன் பின்னால அன்பளிப்பாவே கொடுத்துர்றார் அத்தனை பொருள்களையும் சரி இனிமேல் பயமில்லை நீங்கள் எரித்து சாப்பிடுங்கள் கர்ஜனை செய்து நான்கு பக்கத்திலையும் ஒரே சமயத்திலே தீப்பிடித்து அக்னி தன் பசியை ஆற்றிக் தன்னுடைய நோயை தீர்த்துக் அந்த காட்டிலே இருந்து பிழைத்தது மந்தபாலருடைய அம்சமாக நான்கு பறவை குஞ்சிகள் அசுவசேனன் என்ற ராஜனாகும் மயன் என்ற அசுர சிற்பி மயன் யாரு ராவணன் மாமனார் மண்டோதரியின் தகப்பன் இவர்களை தவிர மற்ற யாரையுமே தப்பிக்க விடாமல் வேக வேகமாக எரித்து சாப்பிடுறார் அர்ஜுனரும் யாரும் தப்பிக்கப்படாம பானம் போட்டு அடிக்கிறார் தேவேந்தர் செய்தியிருந்து மழை கொடுத்து எடுக்கிறார் அந்த மழையை துள்ளி உள்ளபடாமே பானங்களாலே பந்தல் போட்டாரா அர்ஜுனர் சகல கலைகளிலும் வல்லுனர் அர்ஜுனர் எதையும் செய்வார் வானங்களாலே இதன் காரணமாக தேவர்களுக்கும் அர்ஜுனனுக்கும் சண்டை வருகிறது வெற்றி பெறுகிறார் அர்ஜுனர் கடைசியில் இந்திரனே வருகிறார் சமபல போட்டியாக நடைபெறுகிறது சண்டை அசரையிரி பேசுகிறது தெய்வேந்திரா இதற்கு மேலும் சண்டையை தொடருவாயானால் நீ தோல்வியை தழுவாய் தெய்வேந்திரம் பிடிச்சா ஓற்றம் அதன் காரணமா ரொம்ப கோபமாகிறாராம் அப்போதான் தப்பி தசேனே தன் கூட்டத்தை எல்லாம் அழித்தானே அர்ஜுனனை பழி வாங்கணும் அர்ஜுனை விரோதியார் இந்திர்கிட்ட அட்ரஸ் கேட்கிறது கர்ணன் விலாசத்தை கொடுத்து அனுப்புகிறாராம் அவன் அடைக்கலம் தருவான் அவரிடத்திலே இருந்தால் அர்ஜுனனை பழிவாங்கலாம் என்று மகன் மேலே இருந்த கோபத்தினால விரோதி விலாசத்தை தருகிறார் அக்னி உடல் நலம் சரியாகி அப்படியே அசைந்து அசைந்து நடந்து வந்து தான் எதையதையெல்லாம் ஆயுதங்களை எல்லாம் தேரையெல்லாம் தற்காலிகமாக கொடுத்தார் அத்தனை சொந்தமாக கொடுத்து மகிழ்ந்தார் இறைவனும் அர்ஜுனும் விடை சுற்றி எறிகிற பொழுது அர்ஜுனா கிருஷ்ணா என்று சொன்னதினாலே உயிரி பழத்த அசுர சிற்பி மயன் லங்கைமா நகரம் ஆஞ்சநேயர் சுவாமியாலே பற்றி எரிந்த காலத்தில் ஒரு வார காலத்திலே புதுப்பித்த சிறந்த வல்லுனர் அவர் வந்து தர்மராஜாவை சந்திக்கிறார் ஐயா தர்மராஜா வனத்திலே காண்டவ வனத்திலே நான் எரிந்து சாம்பலாகியிருப்பேன் அர்ஜுனம்பேர சன்னதனால உயிர் இந்த கை உலகத்தை தந்தாலும் ஆகாது மண்டபம் சமைப்பதிலே நான் கொஞ்சம் கெட்டிக்காரன் என் திறமைகளை பயன்படுத்தி உங்களுக்கு மண்டபம் செய்து தர விரும்புகிறேன் எனக்கு வாய்ப்பு கொடுங்கள் பரவாயில்லை அதெல்லாம் ஒன்று வேண்டாம் இல்லை இல்லை நான் செய்தி ஆக வேண்டும் சரி என்று தர்மராஜா சம்மதம் சொன்னார் மீதடிக்கி பசும்புன்னார் சுவரி செய்தி மரகத தூர் வீதி போக்கி ஓதிடத்தில் சுருங்காமல் செழுந்து செழுந்துகில் உத்திரம் பரப்பி உலகோறு ஏழோ மாதிடத்தான் வைகுதற் வாய்க்கு மதோ இது என்ன வரம்பில் கேள்வி சோதிடத்தோர் நாளுரைப்பேன் சுதன்மயினும் முதன்மை பரன் தொடங்கினே சோதிடத்தோர் நாளுரைப்பே சுதன்மயினும் முதன்மை பரன் தொடங்கினரை அனுப்பும்படி செய்து வடபர்வ ராஜா பொ ஏராளமான செல்வ திரவியங்களை எல்லாம் கொணர்ந்து வந்து அறுபது லட்சம் பேர் கொண்டு வந்தாங்களாம் திரவியங்களை எவ்வளவு பாண்டவரை தானா வந்து சேர்றது என்னும் போலே வாழ்வு கிட்டும் மனிதன் எத்தனை துன்பப்பட்டால் எண்ணத்தினால் உயர்வுள்ளவனாக இருக்க வேண்டும் தங்கத்தாலே சுவர் செய்தி மரகத தூன்வைத்து வைர கற்களை புதைத்து பிரகாசிக்கும்படியான மாளிகையெல்லாம் அசுர சிற்பி ஏற்கனவே தேவதச்சன் நகரமைத்தான் அசுரத்தச்சன் மாளிகை அமைகிறான் துரியோதனன் அவன் எண்ணத்தை அவன் காட்டினான் பாண்டவன் எண்ணம் போலேயே வாழ்க்கை அமைகிறது தேவதச்சனும் அசுரத்தச்சனும் போட்டி போடின்னு மாளிகை அமைகிறாங்க எத்தனை எத்தனை திறமைகள் உண்டோ அசுர சிற்பிக்க அத்தனை திறமைகளையும் காட்டுறான் ஒரு குளம் பக்கத்தில் ஒரு குளம் ஒரு குளத்தில் தீர்த்தம் உண்டு ஒரு குளத்தில் தீர்த்தம் இல்லை கண்ணாடி பிள்ளைங்கு எது தீர்த்தம் உண்டு எது கண்ணாடி பிள்ளைங்க மேலே நின்று பார்க்கிறவர்கள் சொல்ல முடியாது பன்னெண்டு வாயிறுப்படி உடைய ஒரு மாளிகை பதினோரு வாயிறுப்படி உயரமா இருக்க பன்னெண்டாவது வாயுப்படி குறுகி இருக்கும் அது உற்றி கவனிக்கலாம் தலை இடித்து விழனும் அங்கதான் துரியோதனம் வழப்போறான் அப்படிப்பட்ட திறமையான மாளிகளெல்லாம் அமைத்து புதுமனை புதுவிழா செய்து மகிழ்ந்து விடைபெறுகிறார் பாண்டவர் மகிழ்ந்து வாழ்கிறார்கள் அப்போ நாரதர் வர்றார் பாண்டவரை சந்திப்பதற்காக மறுபடியும் are <laughs> link it. मनने तेरिल कन्नन विलं कुार्त सारेनी अवन पादमे गदी अवन पादमे गदी मनने तिंद्र चिन्ह वाइल अन्ने कन्ने dennama சின்ன சின்னவாயில் அன்னை கண்டது என்ன மாயும் கண்ட சொன்னது என் பெருமை பாடிக் கொண்டு வந்த பாண்டவரை சந்திக்கிறார் நாரதரு வரவேண்டும் சுவாமி என்று வரவேற்று மெகிறார் தர்மராஜா தர்மராஜா எத்தனையோ உலகங்களெல்லாம் சுற்றி வருகிறேன் இதுபோல மாளிகைகள் அமராவதி பட்டினத்திலே இல்லை இயக்கர்கள் வாழ்கின்ற குபேர பட்டினத்திலே இல்லை அடேப்பா மிக சிறப்பாக ஜொலிக்கிறது இந்த இடம் என்று பாராட்டுகிறார் நான் வந்த விஷயம் தெரியுமா அந்த உலகத்தை உன் தகப்பனாரி சந்தித்தேன் இன்னும் நல்ல கதி அடையவில்லை விளக்கம் கேட்டேன் நான் நல்ல கதி அடைய வேண்டுமானா என் மக்கள் ராஜசுவ யாகம் செய்ய வேண்டுமான் நீங்கள் பூர்வகம் போனால் தர்மராஜா கிட்ட சொல்லுங்கள்னு அப்பா சொல்லி அனுப்பினார் அதை சொல்லிப்போகவே வந்தேன் அப்படியா சுவாமி நாங்கள் எந்த பாடுபட்டாவது ராஜசுவ யாகம் செய்கிறோம் நாரதர் விடை பாண்டவர்கள் பகவான் தியானம் மண்ணினார்கள் இறைவன் காட்சி தந்தார் சுவாமி ராஜசூய யாகம் செய்தாதான் எங்கள் தகப்பனாருக்கு நல்ல கதி கிடைக்குமா யாகம் செய்தா நல்ல கதி கிடைக்கும் யாகம் செய்ய உங்களால் ஆகாது ஏன் பதினான்கு உலகங்களையும் வெற்றி பெற வேண்டும் என்று சரீதேவி திருவருளைய பாத்திரமான சராஜ்சந்தன் என்ற மகதேரி அரசன் இன்னும் மூன்று ராஜாக்களை தேடி கொண்டிருக்கிறான் நூறு ராஜாக்களுடைய தலைகளை வெற்றி யாகம் செய்து சரிதேவியனுடைய பரிபூர்ணர்களை பெற வேண்டும் என்று அந்த சராஜந்தனை யாராலும் வெல்ல முடியாது உங்களுக்கு பங்காளியே உங்களுக்கு விரோதி சராஜந்தன் ஜெயிக்க போறீங்க உலகத்திலேயே விரோதம் இல்லாத இருந்தாண்டா ராஜசியாக செய்ய முடியும் உடனே வீமஜனம் பார்த்தார் மாமா எங்களுக்கா விரோதியா காட்டுங்கள் மாமா ேமஜன புட்டி தோல் தட்டி ஆர்கிறான் போலே அப்படியா சராச்சந்தனை அழிப்பியோ யாரா இருந்தாலே அழிப்பேன் பதினாயிரம் யானை பலம் பெற்ற இடும் பிரகாசனை அழித்திருக்கிறேன் சராச்சந்தன் இம்மாத்திரம் காட்டுங்கள் காட்டுங்கள் ஓ தர்மராஜா பீமஜனை என்னமோ மீசை முருகி முருகி விடுறான் தோலை தட்டுறான் தோலை தூக்கி தூக்கி காட்டுறான் நேராக போன அனுமதி இல்லை நானும் பீமனும் அர்ஜுனனும் பிராமண வடிவத்தில் சராச்சந்தனை சந்திக்கிறோம் சராச்சந்தனை திரும்பிடுவோம் பதினைந்து நாள் வரைக்கும் நாங்கள் வரலனா எங்களுக்கு ஆக வேண்டியதெல்லாம் நீ செய்துள்ளீமன் பயமுறுத்துற மாதிரி சொன்னாராமா பார்த்துக்கலாம் தான் அண்டனர் வடிவத்திலே மூன்று பேரும் செல்லுகிறார்கள் கிரிவரசம் அந்த நாட்டுக்கு பேர் எங்கு பார்த்தாலும் மலை பகுதி சொல்லுகிற பொழுது அந்த வாயில் காப்பாலனத்திலே பிராமண வடிவத்தில் அனுமதி கிடைக்கிறது உள்ள போற சராஜந்தனை ஆசீர்வாதம் மூன்று பிராமண வடிவத்தில் இருக்கிற பகவானும் அர்ஜுனும் முகத்தை பார்வையை பார்த்த போதே புரிந்து கொண்டாம் இவர்கள் பிராமணர்கள் அல்ல அவன் அறிய நீங்கள் பிராமணர்கள் இல்லை உன்னை யார் நீங்கள் பகவான் சொன்னார் யான் விதுகுலத்தில் யாதவன் இவரோ குருகுல தலைவனுக்கு இளையோர் மான்மதை மலர்த்தார் மன்னகேள் வாயிவன் மதலை மற்றொருவன் வான்மதிலுத்தே பொன்னகர்க்கு இறைவன் மதலையின் பழநகர் காண்பான் கால் மத கழிற்ற முனிவராய் வந்தோம் காவருக்கு அணுகுணமையினார் நீங்கள் என்றுபத்தோடு பகவான் அடுங்கிறாரா மாமா பயப்படாதீர்கள் வந்தவன் என் பேர் கிருஷ்ணன் கிருஷ்ணன் பேரை காட்டாலே அவன் எலகாரமாக சிரிப்பான் அதனால் அவர் சொன்னாரு நான் தனியா வரலடா என்னை சாதாரணமாக எடைவோடாதே மல்யுத்தத்திலே சிறந்த வீமஜனனும் வில்யுத்தத்திலே சிறந்த அர்ஜுன பெருமாளோடு வந்திருக்கிறேன் என்பது எப்படி சொல்றாரா ஒருவன் வாயுவின் மதலை மற்ற ஒருவன் இரண்டு முறை அறிமுகம் பண்றாரான் வாயு தேவன் பெரிய பலசாலி ஆதிசேஷன் கிட்ட போட்டி போட்டே தேவரி நடுவரிலே வெற்றி பெற்றவன் காற்று அதிபதி அவன் யாருக்கும் நடுக்கம் சராஜ்சந்தன் கேள்விப்பட்டிருப்பார் பொன்னகருக்கு இறைவன் மதலை முக்கோடி தேவரிக்கும் தலைவனாக விளங்குகிற தேவேந்திரகுமார் அர்ஜுன பெருமாள் என்று ரெண்டு இரண்டு முறை இரண்டு முறை விரிவாகவே ஆண்டவன் அறிமுகப்படுத்தினார் நீங்கள் வந்த நோக்கம் சண்ட சண்ட மகன் போலே இருக்கிறான் அவன் எனக்கு சமமான ஆள் இல்லை கூப்பிட்டாலும் அனுப்புறேன் கூட சமமான ஆள் இல்லை உங்கள் மூன்று பேரை பார்க்கிற பொழுது அவனுக்கு தான் கொஞ்சம் இடத்திலே மோதி பார்ப்பதற்கு கொஞ்சம் தகுதி இருக்கிறது என்று சொல்லிட்டு யோசிக்கிறானா பதினெட்டு முறை தோல்வி பெற்ற கிருஷ்ணன் இருக்கும் மகனை அழித்தான் சகதேவனை மகனே என் அருமை செல்வனையே என்னுடைய என்ன விரோதி என்னுடைய மாப்பிள்ளையை கொன்றவன் கிருஷ்ணன் வந்திருக்கிறான் அவனோடு வந்த வீமனை அழித்து வருகிறேன் ஒருவேளை விதியை செல்ல முடியாதா எனக்கு மரணம் வருமானால் அமைச்சர்கள் பேச்சை கேட்டு ராஜ்யத்தை ஆட்சி செய்யும் என்று பட்டாபிஷேகம் எவ்வளவு அறிவாளி பாருங்க பகவான் நடுவராயிருந்து அந்த சண்டை நடத்துறாரு சராச்சந்தனும் மோதுகிறார்கள் மல்யுத்தம் இரண்டு பேருமே சமபலம் உடையவர்கள் பஜனாயிரம் பஜனாயிரம் யானை பலம் உடையவர்கள் அதனால கிட்டு கிட்டு கிட்டு கிட்டு அந்த இடங்களெல்லாம் தரகள் எல்லாம் பூமியை அதிர்றுதான் ி நடுங்க போதொடு திசை நடுங்க மீதலம் நடுங்க கண்ட கண்டவதும் வைகளும் மையுற நடுங்க பாதலம் நடுங்க இருவரு மாமணம் பறை அறிந்தயருடன் நடுங்க சாதலம் கொழிந்து விடலம் உழந்து தங்களில் தனித்தனி இரண்டு பேரிமே சமபலமுடையவர்கள் பதினாயிரம் பதினாயிரம் யானை பலமுடையவர்கள் மோதுகிறார்கள் பெரிய பெரிய பாராங்கற்களை பாரி அடித்துக் கொள்ளுகிறார்கள் மரங்களை வெரோடு பிடுங்கி மோதுகிறார்கள் தட்டார் திடீரென்று ஓசை எழுகிறது இடங்களெல்லாம் தேவர்கள் வேடிக்கை பார்க்கிறார்கள் இன்றைக்கு சராஜ்சந்தனின் கதி அதோ கதி ஏன் ஏற்கனவே பல பேரு கொண்டு சராஜ்சந்தனையும் அவர் தான் போகிறார் என்ற ரகசியம் தெரிந்தவர்கள் தேவர்கள் சமபல போட்டியா சண்டை எத்தனை நாள் நடைபெறுகிறதா பதினைந்து நாளா நடைபெறுகிறதா இரவு பகலா சாப்பிடாமலா சண்டை போட்டாங்கன்னு சந்தேகம் வரும் சாப்பிட்டு சாப்பிட்டு ஓய்வெடுத்து ஓய்வெடுத்துதான் சண்டை போட்டிருப்பாங்க பதினைந்தா நாள் பார்த்தார் விமஜேனன் அடித்து கீழே தள்ளி வீழ்த்தி அவனை இரண்டு பிளவாக கிழ்த்தி கிருஷ்ணா அழிக்க முடியாது என்றீர்களே சராஜ்சந்தனை பார்த்தீர்களா என் பலத்தை என்று விமஜேனன் மீசையை முறுக்கி காற்றார் தோல் தூக்கி காற்றார் புஜம் தட்டி ஆர்பரிக்கிறார் ஆண்டவன் அமைதியாகிறார் இந்த கிழித்து போட்டான இந்த உடம்புக்கு ஒன்று சேர்ந்துட்டு உயிர் பெற்று அந்த சராச்சந்தன் மீண்டும் எழுந்தான் திரும்பி பார்த்தா சராச்சந்தன் உயிரா ஒரு முறை கிழித்து போடுறதையே பதினைந்து தினங்கள் பிடித்தது மறுபடியும் உயிரா வந்தா வீமனை எப்படி இருக்கும் பலமே குன்றிட்டது அண்டவனே என்ன சுவாமி அது என்னன்னு தெரியலியப்பா தெரிஞ்சா நான் சொல்ல மாட்டேன maravadiyum poi modi garanam gidi gidi gidine sande nadai verigiradu eppadi nadai verigiradu thana thana thana thanadana danadana mimitti mimmi midimidimidimidagutte guttami tagudagudagudagugutidom <laughs> tarittariririririridanduttu lutuludududududamatta mattalum tamarugayirudoli kadal pole nen nen nenem ae ிருந்தேனன் மீண்டும் புத்துணர்ச்சி பெற்றார் போலே முழு பலத்தை பயன்படுத்தி கிழித்து போடுகிறார் மறுபடியும் ஒட்டியின் வருகிறான் கிழித்து போடுகிறார் மறுபடியும் ஒட்டினார் அண்டவனுடைய சகாயம் இல்லாமல் வெற்றி பெற முடியாது தான் எந்த அளவிலே கல்வியினால் செல்வத்தினால் வீரத்தினால் குலத்தினால் எதில் உயர்வா இருந்தாலும் ஆணவம் என்பது வருமானால் அங்கே குறைவு ஏற்படும் என்பதை காட்டுவது இந்த இடம் பீமனை பலத்தின் மேல அபார நம்பிக்கை ஆண்டவன் சகாயமில்லாமல் வென்றுவிடலாம் என்று எண்ணினான் ஆனா இப்ப என்ன நினைக்கிறாரா இறைவனுடைய கருணை இருந்தாதான் வெற்றி பெற முடியும் சண்டையை நிறுத்திவிட்டார் வீமஜனன் வந்தி இறைவனை சரணாகதி அடைந்தார் கோவிந்தா கோபாலா பெருமானே என்னுடைய அகங்காரத்தினாலே ஆணவத்தினாலே நான் பலமுடையவன் என்று இருந்தேன் வெற்றி பெற்று விட முடியவன்றி நம்பி இருந்தேன் கருணை செய்யுங்கள் கிருஷ்ணா என்று சரணாகதி அடைந்தான் ஆண்டவன் புன்னகை பூத்தி இப்பொழுது போய் சண்டே செய்ற்றி கிடைக்கும் மறுபடியும் அடித்தான் கிழித்து போடுகிற முன்னதாகவே ஆண்டவன் ஜாடை காட்டினாரான் கிழித்த பாகத்தை அப்படியே போடாதடா தலைப்பக்கம் கால் கால்பக்கம் தலைப்பக்கமும் மாற்றி போற்றி காட்டி என்றார் மதில்ஜேன புரிந்து கொண்டான் கிழித்த உடம்பை மாற்றி போட்டான் கிருகிரு கிரு என்ற வந்தது ஒட்டிக்கொள்ளவில்லை சுவாமி இனிமேல் உயிரா வரமாட்டானே வரமாட்டான் தைரியமா வாடாப்பால சண்டை முடிவுக்கு வந்தது அனைவருமா வந்து சராச்சந்தன் மகன் சகதேவனை பார்க்கிறார்கள் பகவான் சொன்னால் சகதேவா உன் தகப்பனை கொன்றதினாலே பீமனை விரோதியாக இந்த காலத்திலும் கருதாது ஏற்கனவே நான் அவனை அழிக்க வேண்டிய பல காலகட்டங்கள் வந்தது பீமன் கையாலே உன் தகப்பன் மால வேண்டும் என்பது விதியம்சம் அதனாலே நான் பொறுமையாக இருந்தேன் தர்மராஜா ராஜச யாகம் செய்ய போகிறார் பொருள் திரவியங்களை கொடுத்து உதவி செய் யாகத்திலே வந்து கலந்து கொள் என்று ஆசீர்வாதம் செய்தார் புறப்படுகிற பொழுது வீமன் சொன்னார் சுவாமி தொண்ணூத்தி ராஜாக்களை ஜெயில போட்டு வச்சுக்கிறானே நாம விடுதலை பண்ணி விடலாமான் சரி அப்படித்தான் பண்ணி விட்டு போய் தொண்ணூத்தி ஏழு ராஜாக்களை ஜெயிலிருந்து விடுதலை பண்றார் எந்த நாடு கலிங்க அண்ணா ஏக முன்ன போறாரு நான்கு தம்பிமாறு நான்கு திசை நாங்கள் வசூலிக்காக வரப்போறோம் நீ எவ்வளவு தர நீங்க இல்லைன்னா என் தலையே இல்லை ஆட்சி இல்லை என் ராஜ்யம் இல்லை செல்லும் இல்லை என் உயிரே இல்லை பத்தாயிரம் பொற்காசிகள் தருகிறேன் போ அடுத்த அரசு நீ எவ்வளவு தருகிறாய் பன்னெண்டாயிரம் பொற்காசிகள் தருகிறேன் நீ எவ்வளவு தருகிறாய் பதினைஞ்சாயிரம் பொற்கா தொண்ணூத்தி ஏழு கிட்ட நின்ற இடத்திலேயே வீமஜியன் டொனேஷன் சீட்ல எழுதுற மாதிரி வசூல் பண்ணிக்கிறாரா அத்தனை பேரும் வணங்கி விடைபெறுகிறார்கள் இறைவனும் பீமனும் அர்ஜுனனும் இந்திரப் திரும்புகிற பொழுது அர்ஜுன் ஒரு சந்தேகம் கேட்கிறார் ஆண்டவனே அண்ணா கிழித்து போட்ட பொழுது கிழித்து போட்ட போது ஒட்டினு வந்தானே சராச்சந்தன் என்ன காரணம் அப்ப அந்த சராச்சந்தனுடைய தகப்பன் பேரை பிரிகர்த்த ரதன் பல ஆண்டுகளுக்கு குழந்தை இல்லாமல் வருந்தினான் அதனாலே கௌசிக முனிடத்திலே விஷயத்தை சொல்லி வேதனை அடைகிற பொழுது அவர் ஒரு மாங்கனி கொடுத்தார் உன் மனைவி சாப்பிட்டா குழந்த பிறகன் அவரை ரெண்டு மனைவியர் யார் சாப்பிட்றதுன்னு போட்டி வந்துட்டது கோபத்தில் அரசன் மாம்பழத்தை வாங்கி வாழாலை நெடுக்க பிளந்துட்டான் பாதி பாதி கொடுத்துட்டான் ரெண்டு பேருமே சாப்பிட்டாங்க கருத்தறித்தது குழந்தை பிறந்தது ஒரு கண் ஒரு காது ஒரு கை ஒரு கால் ரெண்டு பேருக்குமே பாதி பாதி வடிவத்திலே குழந்தைகள் உயிரற்றி பிறந்தது பயனில்லை என்று குப்பையில் வீசி எரிந்துட்டான் அரசன் அந்த நகரத்தை காவல் செய்கின்ற காவல் தேவதையா விளங்கும்படியான சரை தேவதை சரை தேவி அந்த பக்கமாக வருகிற பொழுது இரண்டு உடம்பையும் ஒன்று சேர்த்து இணைத்து உயிர் கொண்டு போய் காட்டிலே தன்னுடைய ஆலயத்தில் வைத்து விட்டாள் மறுநாள் இந்த பெரியன் வேட்டைக்கு போனவன் காலை வழிபடுவதற்காக வருகிற பொழுது குழந்தை அழுகுரல் வாசி கோயிலில் எட்டி பார்த்தான் குழந்தை அது தான் குழந்தை என்று அவனுக்கு தெரியாது சரைதேவி அருளால் கிடைத்ததால் சரைச்சந்தன் என்று பேர் வைத்து தான் சராஜ்சந்தன் என்று அழைக்கப்பட்டான் அந்த சரைதேவியை இணைத்ததினாலே கிழித்து போட்ட போதும் அவன் மீண்டும் மீண்டும் உயிர் பெற்று வந்தான் என்ற இந்த இரகசியத்தை கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கும் பீமனுக்கும் புரிகிற மாதிரி சொன்னார் இந்திரபிரசம் வந்து சேர்ந்தார்கள் பகவான் சொன்னார் தர்மராஜா ராஜசூரி யாகத்துக்கு பிள்ளையாசுரி போட்டாச்சி சராஜ்சந்தனை உன் அருமை சகோதரன் வீமஜேனன் கொன்று குவித்து விட்டான் வேதங்களைப் போலே இருக்கிற உன் தம்பிமார் நான்கு பேரையும் நான்கு திசை அனுப்பி திரவியங்களை நிறைய திரட்டிக்கொள் யாகன் தொடங்கி முடிகின்ற வரையிலே எத்தனை தினங்கள் ஆனாலும் யார் வந்து எதை காட்டாலும் இல்லை அல்லாமல் வாரி வாரி வழங்கி கொண்டே இருக்கணும் செல்லும் திரட்டினபரில் தோரையாபுரிக்கு ஆள் அனுப்பி மற்றவற்றை நான் வந்து கவனிக்கிறேன் என்று இறைவன் விடை பெற்றார் தன்னுடைய சகோதரர்களை வசூல் செய்வதற்காக தர்மராஜா அனுப்புறார் கிழக்கு திசை ஜேனன் வடை திசை மேற்கு திசை நகுலராஜா தென் திசை சகாதேவன் மற்ற திசைகளெல்லாம் போன இடத்துல சண்டைக்கு அரசர் வருகிறார்கள் வென்றி திரவி திரட்டி இந்த பீமஜேனம் போனா இருப்பாருங்க கிழக்கு திசை அவர் பேரை காட்ட யாரும் சண்டைக்கு வரல சராச்சந்தனை கொன்ற பிறகு அவருக்கு ஒரு அருமையான பட்டம் கிடைத்தது மதகரி பட்டம் ஒரு நாட்டிலே நுழைகிற பொழுது எப்படி நுழைகிறாரா போர் போர் போர்.. குரலோசி கேட்டே அரசர்கள் நடுங்குகிறார்கள் யாருமே சண்டை செய்ய தயாராக இல்லை சரணாகதி அடைகிறார்கள் இரட்டிப்பாக செல்வங்களை வழங்கி வாரி வாரி வழங்குகிறார்கள் என்றால் தெ சகாதேவ அவ சோழ பல்லவ பாண்டிய அனைத்து தமிழக அரசிடத்திலேயும் திரவியங்களை திரட்டுக்கினே வந்தார் சமுத்திரக்கரை ஓரம் சென்றவுடனே தென் திசை லங்கையை ஆட்சி செய்கிறேன் விபீஷ்ணாழ்வாரிடத்திலே சென்று திரவியங்கள் காற்றால் கோடி கோடி செல்வங்களை வாரி கொடுப்பார் சென்று வருவது யார் என்று யோசித்தார் பிறந்த காலத்தில் கடோர்கஜன் யாருக்கு என்ன உதவி தேவைப்பட்டாலும் என்னிடத்திலே தொடர்பு கொள்ளுங்கள் செல் நம்பர் கொடுத்து வச்சிருக்கிறார் மகனே கடோர்கையா என்று நினைத்தவுடனே அடுத்த மாத்திரத்திலே கடோர்கையன் சித்தப்பா குதிச்சான் மகனே உங்கள் பாண்டு மகாராஜா சொர்க்கம் அடைவதற்காக அரிய பெரிய ராஜசூய யாகத்தை உங்கள் பெரிய தகப்பனார் செய்கிறார் நாங்கள் நான்கு பேருமே நான்கு திசை வசூலை வந்துருகிறோம் என்னுடைய சார்பாக லங்கைமா நகரம் சென்று விபீஷ்ணாழ்வாரை பார்த்து செல்வங்களின் நீ திரட்டிவா என்று அனுப்பினார் உத்தரவு பெற்ற கடோர்கஜன் மலை போல வடிவத்தை எடுத்துக்கொண்டு சமுத்திரத்தை ஆஞ்சநேயர் சுவாமி தாண்டின மாதிரி தாண்டினார் எப்படி தாண்டாரு குதித்தார் ஏற்கனவே இப்படி ஒரு வாசை கேட்டதால் லங்கையை அழிந்தது ஆஞ்சநேயர் குதித்த காலத்தில் அதனால விபீஷ் நாய் நடுங்கினார் ஓடிவந்தார் கடோர் கஜனை பார்த்தார் எப்படி நிற்கிறாராம் கருப்பு மலைக்கி கால் முளைத்தார் போல நிற்கிறாராம் ஐயா யார் நீங்கள் என் பேர் கடோர் கஜன் உடனே சொல்லல ராமாயண காலத்திலிருந்து வாழ்ந்துங்கிறவரு விபீஷ் ஆழ்வார் அதனால தன்னுடைய பாட்டன் பெயரை சொல்லி தாய்மாமன் விலாசத்தை சொன்னாரான் கடூர் அப்படியா ரொம்ப மகிழ்ச்சியா வர வேண்டும் வர வேண்டும் என்று வரவேற்றி அழைத்துக் கொண்டு போய் உணவு அழித்து உபசாரம் செய்து மகிழ்கிறார் விபீஷ் ஆழ்வார் நாம் அம்மா முகமற்று வந்து நேயமான இளைஞர் நல்வனுங்கி தீ திரடலுற்றனர்கள் ஜானும் நின் நகரில் எய்தினே கடோ கஜ வேண்டி பாண்டி மகாராஜாடைய வேண்டியார் தர்மராஜா யாக எல்லாரும் எல்லா திசைக்கும் வசூலி சென்றிருக்கிறார்கள் செந்திசை வந்தார் எங்கள் சித்தப்பா சகாதேவன் அவர் சார்பாக உங்களிடத்திலேயே திரவியங்களை திரட்டி போக வந்திருக்கிறேன் மிக மிக மகிழ்ச்சி பாருங்கள் என்று ஒரு பொன் குவியல் மலையை காட்டினாரா வேணுமான அளவுக்கு நீங்கள் அள்ளி கொண்டு போகலாம் அவங்க ஏற எதுனா இது பொன் மலை இன்னும் இருக்கிறது ஏதாவது அதிசயமா இருந்தா காட்டுங்க அரசியல் விருந்தினர் அதிசயமா காட்டுவோம் என்று சொல்லி தங்கத்தாழி செய்த பனை மரங்களை காட்டினாரா பனை மரம் உள்ள போலாயல்ல வெயிட்டா ஊத்திருக்கு உயரமா இருக்குது பெரிய அளவில் இருலை மட்டை கொலை எல்லாமே தங்கத்தில அந்த பொற்பனையை காட்டினார் இதுதான் எங்கள் நாட்டிலே அதிசயம் கூட முடியாது முடிந்தா எடுத்துக்கொண்டார் இது ஒண்ணுதான் இருக்குதான் இன்னும் நிறைய இருக்கு இன்னும் நிறைய இருக்கிறது ஒரு வரிசையே காட்டினார் நான் ரெண்டு எடுத்துக்கலாமான் முடிந்த அளவிலே எடுத்துக்கிட்டார் இவனை பத்தி அவருக்கு தெரியாது முத்து மாலை ஒன்றை அன்பளிப்பா கொடுத்து தர்மராஜா எந்த காலத்திலேயே என்னுடைய நினைவாக மார்பை அலங்கரித்துக் கொண்டிருக்கிற போட்டுக்கொள்ள சொல் அப்படின்னு ஒரு முத்து மாலை கொடுத்தார் கடோரஜன் பெற்றுக் இந்த தங்க பனைமரங்கள் பிடுங்கி ஒரு ஒரு கட்டத்திலேயும் தோல் மேல ஏழு ஏழு வச்சானா பதினாலு தங்க பனமரம் அதுக்கு மேல வைக்கிறதுக்கு எடம் அண்டுகொள்ளலாம் இன்னும் லங்கே தூக்கி தோல் மேல வச்சிருப்பாங்க நடுங்கிட்டார் விபீஷ் ஐ வரட்சி வராமரிந்தா விஷேஷன் நினைக்கிறாராம் அவ்வளவு பயமா இருக்குது அவனை பார்த்தாலே அங்கிருந்து ஆகாய மார்தமாக சமுத்திரங்களை எல்லாம் தாண்டி வந்து தென் தமிழ்நாட்டு ஓரமாக ஆகாய மார்க்கத்திலே நின்று கொண்டு சித்தப்பா சித்தப்பா சித்தப்பா மேலே பார்க்கிறார்கள் சகாதேவன் இரண்டு தங்கமலை ஒரு நடுவில் கருப்பு மூன்றி மலை தெரிகிறது கடோ கஜான் சித்தப்பா பதினான்கு தங்க பனைமரங்களை இருந்து கொண்டு வந்திருக்கிறேன் இனிமேல் யாரையும் எங்குமே வசூலுக்கு போக வேண்டாம் எல்லாரையும் தகவல் அனுப்புங்க வர சொல்லுங்க ரொம்ப சந்தோஷம் பனை எல்லாம் தங்க பனைமரங்களை கீழ அப்பா இது கொண்டு போய் இந்திரபிரசன் சேகை எனக்கு எத்தனை காலம் ஆகுமோ கொண்டு வந்ததை கொண்டு வந்து நீயே கொண்டு போய் இந்திரப்பிரசத்துல வச்சுட்டு தர்மராஜா கிட்ட செல்லிட்டு வந்து நீங்க கூட ஏறி என் தோல் மேல உட்கார்ந்து தருகிறது நான் தேர்மையிலே வரேன் நீ ஆகாயமார்த்தமா வேகமா இந்திரப்பிரசம் பந்தி தங்க பனமரங்களை கீழே கடத்தி தர்மராஜா திருவடியில விழுந்து வணங்கினார் வா கடோர்கஜா வரவேண்டும் நானே உன்னை நிருப அனுப்பி வரவழைக்க வேண்டும் என்று எண்ணிருந்தியன் வந்துவிட்டாய் மிக மிக நல்லதுன்னார் பெரியப்பா சித்தப்பா சகாதேவன் சார்பாக நான் லங்கைமா நகரம் சென்ற விபீஷ் நாழ்வாரை சந்தித்த நிறைய திரவங்களெல்லாம் திரட்டி வந்தேன் தங்க பணமரங்கள் பஜனான்கு கொண்டு வந்திருக்கிறேன் விபீஷ் நாழ்வார் அவருடைய நினைவு அன்பளிப்பாக இந்த முத்து மாலை உங்களுக்கு கொடுத்தார் எந்த காலத்திலையும் கழுத்தை விட்டு கேட்டக்கூடாதான் அவர் நினைவா உங்கள் மார்பை அலங்காரம் ஜெயதிகே மான் கொடுத்தான் அதை வாங்கி கழுத்தலே சந்தோஷமா அணிந்து கொண்டார் தர்மராஜா பஸ்ஸுகளுக்கு போனவங்கலாம் திரும்பினாங்க பீமஜேனன் தான் தான் நிறைய வசூல் பண்ண அந்த நினைப்புல வராரு நீங்க என்னையா வசூல் பண்ணீங்க உங்க பிள்ளை கொண்டு வந்திருக்கிறாரு பதினாலு தங்க பனை மரம் போய் பாருங்க போய் பார்த்தா ஒரு தங்க பனை மரத்தை தூக்க முயற்சிக்கிறார் பீமனால முடியல மகன் பதினாலு கொண்டு வந்திருக்கிறாரு எல்லாரையும் முறைப்படி வரவேற்கிறார் தர்மராஜா நிருபம் மூலமாக தூது நேரிலே அரசர்களையும் அனுப்பி யார் யார் எப்படி எல்லாம் மரியாதை செய்யணுமோ அப்படி வரவேற்கிறாரி எல்லா ராஜாக்களும் வருகிறார்கள் அப்ப துரியோதன கூட்டம் எல்லாரும் வந்து சேர்ந்த பிறகு இங்க தர்மர் சார்பாக வரவேற்பு நிகழ்ச்சியில அஸ்வத்தாமாவை ஏற்பாடு பண்ணினார் வருகிற அத்தனை பேரையும் அஸ்வத்தாமா வரவேற்கிறார் வேக வேகமா எல்லாரும் ஆளுரு வேலை செய்கிறாங்க தேவரெல்லாம் வேலை செய்கிறாங்க பகவானே கலந்து கொள்ள போகிற யாகம் அரசர்கள் கூட்டம் கூட்டமாக யானை மேல் பல்லக்கீழே மகாராணி போன்ற பெண்கள் எல்லாம் குதிரை மேலே அரசர்கள் தேர் மேலே அரசர்கள் ஒட்டகை அரசர்கள் வரிசை வரிசையாக அமைச்சர் பெருமக்கள் தளபதிகள் மாவீரர்கள் சேனாதிபதிகள் எல்லாரும் வந்த வர்ணம் இருக்கிறார்கள் இறைவன் கிருஷ்ணரும் வருகிறாராம் பெண்கள் எப்படி வரவேற்கிறார்கள் பகவானை ருதி தொழு சில மாதை மலன் பதற சொல்றாரு உண்டு மனத்தினால் உயிர்ந்தார் சில சில மாதரி திங்கனுதல் வேறு ஓட நின்றார் சில நீலவரி வண்டகி நின்றார் சில நின்றார் சீல மாத அரச வீதியில் வருகிற இறைவனை எல்லா பெண்களும் எப்படி வருகிறார்கள் மிக சிறப்பாக கற்பூர தீப தூப நைவேத்தியங்களாலே மலரால் ஆடையால் தீர்த்தத்தால் சந்தனத்தால் பன்னீரால் இறைவனை வரவேற்றபடி இருக்கிறார்கள் பெண்கள் எல்லாரும் வரவேற்கிறார்கள் பகவான் திருவடியில் விழுந்து விழுந்து வழிபடுகிறார்கள் பாண்டவரும் விழுந்து வழிபடுகிறார்கள் வரவேற்கிறார்கள் இறைவனை எல்லாரும் வணங்குறாங்க இறைவன் குந்தி தேவி போய் வணங்கினார் அத்தைப்பா நல்ல சௌக்கியம் அத்தை வேத வியாச பகவானும் வருகை தருகிறார் துறவிகள் வருகை தருகிறார்கள் தேவர்கள் வருகை தருகிறார்கள் வரிகளெல்லாம் பார்க்கிறார்களா அரச வீதியில தங்கமும் வைரமும் முத்தி பவழும் சிந்தி கிடக்கிறது அந்த நகரத்திலே அடடா பாண்டவர் குபேர வாழ்க்கை வாழ்கிறார்களே என்று எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க பாண்டவர் நல்லா இருக்கிறாங்க பகவானுடைய கருணை பரிபூர்ணமா கிடைத்திருக்கிறது பாண்டவருக்கு கட்டவர்கள் கட்டது எண்ணினாலும் நல்லவர்களுக்கு நல்லதே நடக்கும் என்பது போலேயே இங்கு நடைபெற்று பகவான் வரை தருகிற பொழுது எல்லாரும் திருவடியில் விழுந்து வரவேற்றார்கள் பாண்டவரை தனி அறையில் அழைத்துக் கொண்டு போய் ஒரு நியமனத்தை சொல்றார் அப்பா பாண்டவர்களே யாகன் தொடங்கி முடிகின்ற வரையிலே நீங்கள் நான்கு பேரும் தருமரை தகப்பனாகவும் பாங்காலியை தாயாகவும் கருதி நடந்து கொள்ளார் பாண்ட கட்டுப்பட்டார்கள் நடைபெறுகிறது புருஷாமிரிக பால் கொண்டு வருகிறார்கள் அத்தனை தேச ராஜாக்களும் வந்து நிறைந்த யாதொரு குறையும் இல்லாமல் சமையல் டிபார்ட்மெண்ட் விமஜா நீ பார்த்துக் அரசர்கள் தங்கும் இடவசதி அர்ஜுனா பார்த்துக்கொள் குதிரைகள் யானைகள் தங்கும் வசதி நகுலா பார்த்துக்கொள் அப்படி கை அசைக்கிறார் தர்மர் ஓடி வருகிறார்கள் உத்தியோகம் கிடைக்கிறது எல்லாம் பார்க்கிறான் துரியோதனன் தானே வேலை செய்யணும் தோணிட்டது அவனுக்கு வேலை செய்யங்களை திரட்டி வந்தாங்க அதெல்லாம் போட்டு ஒரு ஒரு அறையில் பெரிய பெரிய மாடை மாளிகை பூட்டின அந்த சாவி கொத்து தர்மர் இடுப்புல இருந்தது துரியோதன்கிட்ட கொடுத்தார் பாதுகாப்பா பார்த்துக்கோ உன்னுடைய பொறுப்பில் வச்சுக்கோ வேற முதலாளியா இருந்த ஜெகனி வந்தான் என்னமா சாயி ஆட்டி மாமா பாண்டவர் சொத்துக்கள் நான் தான் முதலாளி எப்படி இந்த சொத்து மொத்த சாயிது பாருங்க தர்மன்னா கொடுத்துருக்கிறார் அட பைத்திகாரா அதுல ஏதாவது இப்ப காணாம போயிட்டா யார் மிரடா வரும் வரும் பேர் முதலாளலனாக தர்மராஜா இது தெரியாது நான் சொத்துக்கு முதலாளி சாவி ஆட்டினுகிறிய மாமா என்ன மாமா சொல்றீங்க என்னை கேவலப்படுத்த தர்மண்ணனுடைய யாகத்துல ஏதாவது குறைபாடு வரணும் உடனே மாஸ்டர் பிளான் சொல்லுங்க தே யாகம் தொடங்கி முடிகின்ற வரையிலே நம்மால் தான் ஏற்பாடு பண்ணிக்கிறாங்க கர்ணவாயால் அந்த யாகத்தில் இல்லைன்னு சொன்ன யாகமே நடைபெறாது எப்படி நல்ல யாசனையும அண்ணா வாரி வாரி கொடுங்க செல்ல திரவியத்துல போய் இவன் கையை வைத்து இன்னும் சேர்த்து சேர்த்து விட்டானான் தனராகை படைத்தவன் துரியோதனன் இவன் கரங்கள் பட்டுடனே இன்னும் செல்லும் வளர்ந்து கொண்டிருக்கிறதே தவிர குறைந்த பாடில்லை யாக ஏற்பாடெல்லாம் தலைமை தாங்கி தொடங்குகிறார் நாரதரை தொடங்கிக்கிறார் தபர் எல்லாம் துறைகளெல்லாம் இசை வாசிக்கிறார்கள் மந்திரம் சொல்லுகிறார்கள் ஏழு நாள் நடைபெறுகிறது யாகம் அந்த ஏழாவது நாள் நிறைவு பகுதியிலே புளித்தோர் ஆடை அணிந்து அமர்ந்திருக்கிற தர்மராஜா பாஞ்சாலி தலைமையிலே நிறைவடைகிறது யாக வியாழாவது நாள் நிறைவடைந்த அடுத்த வினாடி அங்க பாண்டு மகாராஜாவு சொர்க்கம் கிடைத்ததா முழுது அமரதம் குழாமம் சூழ எழு சுடல் முத்தி பொங்கைங் எழுபதல் ஓமம் செய்தான் பழுதறு பாண்டு செய்தேங் மாதவம் பழித்தது உயிரா இருக்கிற காலத்திலேயே சில பிள்ளைகள் தாய் தகப்பனை கவனிக்க மாட்டார்கள் ஆனா பாண்டு மகாராஜா இறந்தி பல காலம் ஆகி பாண்டவர் செய்த யாகம் காரணமாக சொர்க்கம் கிடைக்கிறது ஒரு அன்பரு நிறைய சொத்து சேர்த்து மூணு பிள்ளைங்களுக்கும் தனித்தனியே தனித்தனியே வீடு கட்டி கொடுத்தார் லட்சாதிபதிகளாக வாழ வச்சார் குடிசை வீட்டுல வாழ்ந்தாங்க ஒரு நாள் துணை யாருக்கு சரியில்லை மூன்று பிள்ளைங்க இருக்கிறாங்களே போனா ஒரு வேலை சாப்பிட்டு வரலான்னு வந்தார் வந்த இடத்துல முத பிள்ள மூத்த பிள்ள புல்லட்ல வெளியே கிளம்புறான் வியாபாரி என்ன பண்ணான் அம்மா உடஞ்ச சமையல் செய்யல உங்க வீட்டில் சாப்பிட்டு போகலான்னு வந்தேன்டா இன்னைக்கு பார்த்து எங்கள் வீட்டில் டிஃபனே போடலப்பா தம்பி வீட்டில் தான் சாப்பிட்டு போங்கன்னு அவன் போயிட்டான் ரெண்டாவது பையன் வீட்டுக்கு போறாரு அங்கன்னா சாப்பிடலாமான்னு வெளியில் வருகிறான் அரசு அதிகாரி என்னப்பான்னா அம்மா உடனே சரியில்ல உங்க வீட்டில் சாப்பிட்டு போகலான்னு வந்தம்ப்பா இப்போதான் சாப்பிட்டு முடிந்தது எல்லாம் காலி ஆயிட்டது கொஞ்சம் முன்னே வரக்கூடாதா சரி நான் மட்டுமே உங்களுக்கு பிள்ளைய தம்பி வீட்டில் சாப்பிடுங்கன்னு அவன் போட்டான் மூணாவது பையன் வீட்டில் நுழைகிறாரு ஏற்கனவே வெளியே வந்து என்ன பண்ண வெளியே வந்துட்டார் வாழ்க்கை ஒருவேளை சாப்பாடு போடுறதுக்கு பிள்ளைங்க நமக்கு தகுதி இல்லைன்னு விழுந்து சாகனும் போய் கிணத்துல அங்க ஒரு பழைய நண்பர் சிநேகிதர் வந்து தடுத்தார் நில்லுப்பா நில்லுப்பா என்ன பைத்துக்காரி லட்ச லட்சா சொத்து சேர்த்து பிள்ளைங்களுக்கு கொடுத்துட்டு சாக போறியே பிள்ளைங்க சரியில்லைங்க ஐயா என் மனைவி உடல் நலம் சரியில்லை ஒருவேளை சாப்பாடு போட எவனை மறுத்துட்டான் அதான செய்தி நான் சொல்றபடி செய்யுங்க எப்படி கவனிக்கிறான் பாருங்கன்னு பத்து வெள்ளி பணம் கொடுத்து இரவுல லைட்டை போட்டுட்டு தினம் என்னங்கன்னே இருங்க கூடுதலா கணக்கு வச்சுக்கோன்னா வந்தாரி துணைவியார் உடல் நலம் குன்றி தவறிட்டாங்க அவரு செய்ய வேண்டிய ஏமதி கடன்கள் எல்லாம் செய்து முடித்தார் பெரியவர் மூத்த பிள்ளை வீட்டுக்கு வந்தார் ஒரு நாள் ராத்திரி என்ன பண்ணாம் அம்மா வாழ்ந்த வீட்டில் தங்கியிருந்தா அம்மா நினைவாகவே இருக்குது அதனால் உன் வீட்டில் ஒரு அறையில் ஒதுக்கொடுத்தா நான் உரமாக தங்கிக்கிறேன் அவகிட்ட கேட்டு சொல்கிறனா வீட்டை கட்டுனவர் இவர் அவகிட்ட கேட்டு சொல்கிறனா அந்த அம்மா சரி ஒரு அறையை காலி பண்ணி கொடுத்துட்டாங்க அப்படி என்றாரி போது கணக்கு மூத்த மருமகள் அப்படி தெருப்பக்கமா வந்தா ஜல்லி ஜல்லுனு வெள்ளிப்பணம் சத்தம் கேட்குது கதோரம் காத வச்சு காட்டாடாடா மாமனார் நிறைய கணவனார் எழுப்பி என்னங்க ஆயிரம் ஆயிரமா வச்சு எண்ணின் தருங்கப்பா அவரு என்ன பண்ணாரு வெள்ளி பணத்தை பார்சல் பண்ணிட்டு கதவை திறந்தார் என்னப்பா என்னாச்சு ஏன் லைட் எரியுது ஏன் தூங்கலையா என்னாச்சு சாப்பிடலாம் ராத்திரி யார் வீடு உங்க வீடு உங்க மகன் உரிமையா கேட்டு சாப்பிட வேண்டாமா நான் எதுவும் மருமகளுக்கு சந்தேக வந்தது என்ன அந்த பெரியவர் நேரத்தில் தாண்டி போகுது அவ கணவங்கிட்ட சொல்லி அவங்க வந்து ஆட்சியும் போய் எங்க வீட்டில் சாப்பிடுங்கப்பா அண்ணன் வீட்டிலே சாப்பிட்டா பெரியவன் தான் நல்லவன் ஊர் சொல்லுன்னு அவன் ஆட்சியம் போய் விருந்து கவனிக்கிறான் இதை கண்டுபிடித்த சின்ன மருமகள் இப்படி மூன்று பேரும் போட்டி போட்டி கவனித்து பெரியவர் நல்லா கம்பீரமாக வியாதியெல்லாம் எதுவும் இல்லை கொஞ்சம் நாளாணி வயசாகி அப்புறம் உடல்நலம் கொண்டு இறந்துட்டார் எல்லாரும் ஓடி போய் அந்த அரை கதவை அரை கதவை திறந்து வெள்ளிப்பணம் எங்களுக்கு இதுன்னு தேடுறான் பார்த்தா ஒரு சீட் இருக்குது அந்த சீட் எடுத்து படிக்கிறான் முட்டாள் பிள்ளைகளே ஒருவேளை சாப்பாடு போட மறுத்துட்டீங்க நான் சாகலான்னு போனேகிதம் தாண்டா அந்த ஆலோசனை சொல்லி பத்து வெள்ளி பணம் கொடுத்தான் அதே ஏமா இந்த கூட நீங்க எடுத்துக்காதீங்கன்னு சொத்து இப்படி பிள்ளைகள் இருந்தா என்ன பண்றது பாண்டவர்கள் தகப்பனாருக்கு நற்கதி கொடுத்தார்கள் யாக முடிந்தவுடனே வந்த புறப்பட தொடங்குகிறார்கள் எல்லாரையும் மரியாதை செய்து அனுப்பணும் தர்மராஜா முதல் முதல்ல செய்யற மரியாதை யாரை செய்யறதுன்னு அவருக்கு எல்லாம் வேண்டப்பட்ட மிகப்பெரிய அதனால் அந்த சபையில இருக்கிற மகா பெரியவர் பிதா மகன்மாச்சாரியை வியாதவியாச பகவானை கேட்கிறார் நாங்கள் யாருக்கு முதல் மரியாதை செய்வது உங்களுக்கு எல்லாமுமா இருக்கிற பகவானுக்கே செய்யுங்கள் ரெண்டு மகான்கள் சொன்னாங்க எல்லாரும் அத்தனை பேரும் அதை ஆமோதிக்கிறாங்க தங்க தாம்பட்டிலே அவருக்குண்டான மரியாதை கொண்டு போய் தர்மராஜா பகவான் கதத்திலே கொடுக்கிற பொழுது ஆட்சி செய்கிறான் இருந்திருக்கிற பிரம்மாண்ட சபையிலே ராஜா ராஜாவா இருக்கிற தர்மராஜா செய்கின்ற யாகத்திலே எங்கோ காட்டிலே ஆடு மாடுகளை மேய்த்த கிருஷ்ணனுக்கு முதல் தான் மூலமா கேவலம் கேவலம் முற்பூசை புறங்குத்தம் காபாலி முனியாதிய தீபால டங்காத புகழ் வீர கயமல்லல் சிசுபாலே கிருஷ்ணன் சூரியகுலத்து அரசு அரசு அரசாலே அரசியிலே பிரம்மாண்ட சபையிலே இங்கு வந்து மரியாதை தரலாம் இந்த என்று கொதித்து பேசுகிறான் எல்லாரும் பார்க்கிறாங்க ஏ சிசுபாலாம் பேசுறான் புரியல வீரம் இல்லாதவன் இந்த கிருஷ்ணன் பெண்களத்திலே போய் வெண்ணை திருடி சாப்பிட்டி மத்தால் பெண்கள் ஆற்றங்கரையில நீராடுகிற பொழுது மறைந்திருந்து ஆடை எடுத்து வைத்து மறைத்து வேடிக்கை செய்து பெண்கள் மானத்தை வாங்கியவன் பிறந்தவுடனே எல்லோரும் பெற்றோரை வழிபடுகிறார்கள் இவன் பெற்றோரே வந்து இவனை வழிபடும்படியாக செய்தான் பிறந்த பிறகு இவன் பெரியவன ஆன சிறையிலே இருக்கிற பெற்றோரை இவன் மீட்கவே தவறிவிட்டவன் இவனுக்கு எங்கே இங்கு மரியாதை வாழ்கிறது என்று ஏற்கனவே பகவானையும் சிசுபாலனையும் பகை உண்டு அந்த பகையை மனசில் வச்சுக்கிட்டு கண்டபடி பேசுறான் ராஜாக்கள் பார்த்தாபால ஒரு நியாயம் பாதி ராஜாக்கள் கட்சியில சேர்ந்துட்டாங்க பகவான் பார்த்தார் பேசியதெல்லாம் போதும் சண்டை வாடான்சரையும் பீஷ்மரையும் இழிவா பேசினான் அதை இறைவன் அனுமதிக்கலை அரச வீதியிலே வெளியில போய் பயங்கரமான போர் நடைபெறுகிறது அந்த போர் எப்படி நடைபெறுகிறதா தகு தகுதோ பயங்கரமாக அரசர்களோடி அரசர்கள் மோதுகிறார்கள் பகவானோடி சிசுபாரன் மோதுகிறார் சிசுபாரனை பகவான் சக்கராய்த்தாரி அழிக்கிறார் சக்கராயுதம் வந்தி தலையை மொத்த பேர் எங்கிருக்கிறான் அங்க யார்தான் இருந்தே தெரியல நடுங்கினார்கள் அரசர்கள் இறந்து போன சிசுபாலன் உடம்பில இருந்து ஆன்மாவானது வள்ளி வடிவத்தில் புறப்பட்டு பகவானை வலம் வந்தது வணங்கி மறுபடியும் வலம் வந்தது வணங்குகிறது வலம் வந்தது வணங்கி ஆகாய மார்கமாக சென்று மறைகிறது அரசர்கள் பார்க்கிறார்கள் இருக்கிற பொழுது பகவானை காவலமாக கண்டுபடி பேசினது எல்லார் கண்களுக்கும் தெரிகிற மாதிரி வரம் வந்து வரம் வந்து வலம் வந்து செல்லுகிறது என்ன காரணம் என்று யோசித்தார்கள் வேதவியாச பகவான் விலகம் சொல்றான் சிசுபாலன் போன பிறவியிலே என்னவாக இருந்தெல்லாம் வந்தான் என்று தெளிவுபடும்படியா குழப்பத்தை தெளிவுபடும்படியா பேசுறார் துவார பாலகர்கள் தூர்வாச மனிவர் வருகிற பொழுது வழிமறித்தார்கள் நீங்கள் எத்தனை பிறையெடுத்தாலும் பூலோகத்திலே போய் பிறக்கும்படி சபிச்சிட்டார் அவர் அவர்கள் பகவானுடைய திருவடியில் விழுந்து சுவாமி நாங்கள் எங்கள் கடமை தானு செய்தோம் இந்த சாபத்தில் இருந்து விமோச்சனம் கிடையாத பகவான் சொன்னாள் என்னுடைய அடியவர்களா நல்லவர்களா சாதுக்களா பிறகு விரோதியா பகைவரா ஆகாதவனா கட்டவனா பறந்து எங்கையாலேயே சாகனம்னா மூன்று பிறவி தரேன் எது வேணும்னு கேட்டு வாங்கிக்க நல்லவர்களா அடியவர்களா பக்தர்களா ஏழு பிறவி பிறந்தி பிறந்தி மாண்டி பூலோகத்தில் உழந்து விட பகைவராகவே பறந்து உங்கள் கையாலேயே மால்குறோம் மூன்று பிறவி போதும்னாங்களாம் அந்த இரண்டு பேரும் இரண்யன் இரண்யாக்கதனாக முதலிலே தோன்றினார்கள் பகவான் நரன் நாராயணரா வந்து அழித்தார் இரண்டாவது பிறவியிலே ராவண கும்பகர்ணனாக பிறந்தார்கள் சுவாமி ராமலட்சுமணராவந்து அழித்தார் மூன்றாவது பிறவியிலே அவர்கள் கம்ச சிசுபாலனா வந்தார்கள் பகவான் கிருஷ்ணா அர்ஜுனராவ் வந்து அழிக்கிறார் சுவாமிங்கள் வருகின்ற வரையிலே காத்திருக்கிறோம் என்று அதனால தான் மூன்று முறை வலம் வந்து சென்றதான் அந்த ஆன்மா அரசர்கள் தெளிவடைந்தார்கள் புறப்படுகிற அத்தனை பேருக்கும் அரசர்களுக்கு ராஜ மரியாதை செய்து தருமர் அனுப்புகிறார் துரியோதனம் புறப்படுகிற பொழுது அப்பா ரெண்டு தினங்கள் தங்கி போலாமே அவன் புறப்பட்டு தொல்லை இல்லை தங்கினா ரெண்டு தினங்கள் அப்போ தான் இந்த மண்டபத்தில் இடித்து விழுறது அவமானப்படுறது பாஞ்சாலி அம்மா சிரிக்கிறது கோபப்படுறது வைராகியம் படுறது ஏய் பாஞ்சாலி என்னை பார்த்தா சிரிக்கிறே ராஜ ராஜாக்கள் இருக்கிற சபையிலே உன்னை பார்த்து சிரிக்க வைக்கிறேன் என்று அங்கிருந்து நெஞ்சம் சுடை சுட மனம் நொந்தபடி பழிவாங்கிற உணர்ச்சியோடு அத்தினாபுரி போய் சேர்ந்தான்